பிரம்மணி ஆஹ் நானும் நானும் ஆனந்தமய அவயவத் பிரம்மணி விஞ்ஞாமானி நம் ஹீயத்தை ஆனந்தமயத்தில் பிரம்மத்வாதி கொஞ்சம் யோசிச்சு பாருங்களோ ஆனந்தமயமே பிரம்மம்னு சொல்லலாம்னு இருக்கிறச்சேன் அதுக்கு புச்சம் பிரம்மான்னு சொல்லணுங்கிற அவசியம் உண்டா பிரம்மத்தை நிரூபணம் பண்ண ஆரம்பிச்சிருக்கும் ஒரு இடத்துல நிரூபணம் பண்ணி இதுதான் பிரம்மண் அப்படின்னு காமிச்சு இந்த ஆனந்தமய ஆத்மாவை பிரம்மன்னு சொல்றதுக்கு நான் இவ்வளவு தூரம் ய பல உறுதி உச்ச வாக்கியத்தை எடுத்தம் ஆசை விடுறது கேட்டால் பிரம்மதுல தப்பு இருக்கு அதுல பாதகம் இருக்கு பிரம்மயத்தை என்று சொல்லும் போது பாதகம் இல்லை இங்க ஆணுக்கூலியம் இருக்கு நமிக்கிறார் சகா சதி ததேவ பிரம்மா ஆனந்தமயா ஆத்மா அழுவி சதையத்து பிரம்ம புட்சம் பிரதிஷ்டா அவயவகா இது அசாம ஆனந்தமயம் பிரம்மம் சரி நீங்கள் சொல்கிறபடி வச்சுக்கோங்க அதுக்கு புட்சம் பிரம்மம் பிரம்மே அவயவி பிரம்மத்துக்கு பிரம்மம் புட்சம்னு சொன்னால் அந்த வாக்கியத்துக்கு என்ன ரசம் இல்லையா சரி ஒரு சரீரமாக நிரூபணம் பண்ணினால் அந்த சரீரத்துக்கு தலை கால் இதெல்லாம் சொல்லணும் ஆனந்தமும் சரீரமே இல்ல சுக ஆத்மா அப்படின்னு நீங்க சொல்லிருக்கு அப்படி சொன்னதுக்கு அப்புறம் அந்த ஆத்மா அதுவே பிரம்மன் அந்த பிரம்மத்துக்கு குற்றம் என்னன்னு கேட்டா பிரம்மன்னு சொல்றதுல என்ன அரசு இருக்குது அதுவே குற்றம் அதுவே குச்சின்னு சொல்ல முடியும் அது மாதிரி இந்த ஆனந்த ஆத்மான்னு சொல்லிருக்கேன் இது கூட ஒட்டாதுதான் அதுவே ஆனந்தம் தானே அதுக்கு மஜ்ஜபாகம்னு எப்படி சொல்றது பிரியமையோட சிரஹா சிரஸ் சொல்றது என்ன என்ன அரசு இது அசுக ஆத்மாவுக்கு இது பிரசதோபயுத்தமா இவ்வளவு சொல்றம் ஆனந்தமயம் ரெண்டு ஒன்னாக இருந்தால் அதிர்ச்சபுட்சம் சொல்றது அந்ரீட்டு யுக்புட்சம் பிரதிஷ்டிர ஆச்சரியம்யோக நனந்தமய வாக்கேசம் சரி அப்போ ஆனந்தமயத்தை நாங்கள் மாற்றிவே அகம் சொல்ல வேண்டி இருக்கும் இப்போ பிரம்ம குச்சம் பிரதிஷ்டாங்கிற பிரம்மம் சொல்றதுன்னு வச்சிருந்தோம்னா ஆனந்தமயத்தோட அர்த்த மாத்தியாகணும் அது பிரம்மத்தை ஒன்னு மாத்தியாகணும் ஆனந்தமயம் பிரம்ம சொன்னா பிரம்ம குற்றம் பிரதிஷ்டாங்கிற பிரம்மம் வேற பிரம்ம பிரம்மன்னு சொல்லியிருக்கு இது பிரம்மம்னு வச்சிருந்தோம்னா ஆனந்தமயம் வேறன்னு தெரியாங்க எதை தேவலாம் ரெண்டு இந்த ரெண்டுல எதிர ஆச்சரிய எது தேவலாம்னு கேட்டா பிரம்மபுச்சம் பிரதிஷ்டாங்கிற வாக்கியம் பிரம்மத்தை தெரிவிக்கிறதுன்னு சொல்றதுதான் ஏன்னா பிரம்ம சப்தமே இருக்கே இங்கே ஆனந்தமய வாக்கிற சப்தம் இல்லையே இந்த பிரம்ம சப்தமே இருக்கிறதுனால இப்ப இந்த ரெண்டு வாக்கியத்துல பிரம்மத்தை தெரிவிக்கக்கூடிய சப்தம் இப்போ வாக்கியம் எது அப்படின்னு கேட்டால் நாம யோசிக்காம சொல்லிடலாம் பிரம்மபுச்சம் பிரதீஷ்டாதான் இல்ல பிரம்ம சப்தமே இருக்கே என்பதற்கு என்ன பிரமாணம் வேணும் ஆனந்தமய வாக்கியத்துல பிரம்மசப்தம் இல்லாததுனால அது பிரம்மம் இல்லையே ீாதபுா இது ஆனந்தமய வாக்கேயா அப்படிபுக் இது தடப்பேச்லோது அசித் பேசமேனோ அமலோக்கே அனனுஷ்யமேதனையோ குணதோஷா ஸ்விரிதாஸ்த் தடப்பேஷ்லோக்கோக்கம் வாக்கம் அப்டேயே இந்த ஆனந்த கை வரையை முடிஞ்சிருக்கே ஸ்லோகோபு அசனே சபவதி அசன் பிரம்மேன் என்ன சொல்றது அசத்து புரிந்துவிட்டானே ஆனால் அவங்க ஆசானியே அசன்னாகும் ஏன்னா அவன் தன்னையே இல்லைன்னு சொன்ன மாதிரி பிரம்மத்தை சத்துன்னு புரிஞ்சுட்டான்னா அவனை எல்லாரும் சத்தம் சொல்லுவான் இதை பிரம்மத்தபத்து தெரிஞ்சிருந்தால் அவன் சத்து பிரம்மத்தை தெரிஞ்சுக்கலேன்னா அசத்து அப்படின்னா அந்த பிரம்மத்தை தானே அந்த பிரம்ம இந்த பெயர் பட்டதுன்னு பிரம்மத்தை பற்றி தெரிவிக்கிறதுக்காக இந்த வாக்கியம் பாருங்க எல்லா பரியாயத்திலையும் அந்த அவகதியை பற்றி தெரிவிக்கிறதுக்காக அந்த ஸ்லோகம் வருது ஆனா இந்த இடத்துல இந்த ஆனந்தமயத்தை தெரிவிக்கிறதுக்காக மிக ஸ்லோகம் வந்திருந்தார்கள் அப்ப எப்படி இருக்கணும் அசன்னேவசவதி அசதான அசந்தானந்த வேதத்தை அப்படின்னா சொல்லணும் ஆனந்தமயத்தி சொல்றது புத்துமபுட்சம் சேர்த்து அசத்வேதா இங்கே சொல்லாம சொல்றது ஆனந்தமயத்தை புத்துட்டு புச்சப் பிரம்மமான அந்த பிரம்ம பதத்தை சொல்றதுனாலே இந்த இடத்துல ஆனந்தமயம் பிரம்மம் என்று தெரிகிறது புச்சபிரம்ம்தான் முக்கியமான விஷயம் நிரூபணம் பண்ண வேண்டிய விஷயம் என்று ஏன்னா ஒரு விஷயத்தை சொல்லிட்டு அதுக்கு மேலே நிறுவனம் ஒரு ஸ்லோகம் கொண்டு வந்தோம்னா அந்த ஸ்லோகத்துடைய தாக்கர் விஷயம் இதுன்னு சொல்லலாம் வசவாதத்தை வச்சுங்க வித்தியர் சத்த நிர்ணயம் பண்றதுன்னு ஒரு இது இருக்கு மீனம் சொல்லுங்க ஒரு சில அந்த சாதாரணமா வித்தியர் ரெண்டு நிமிஷமாக இருக்கு வித்யசத்தை தீர்மானம் பண்றதுக்கு அர்த்தவாத வாக்கியம் உபயோகப்படும் வித்தியாசத்துல சந்தேகம் வந்தால் அர்த்தவாத வக்கியங்கள் நிர்ணயம் பண்ணலாம் அர்த்தவாதத்துல சந்தேகம் வந்தால் விதிய வக்கியங்கள் நிர்ணயம் பண்ணலாம் இந்த ரெண்டு பேருசாலும் பொறுமையானது அர்த்தாகா சர்க்கரா உபதா அப்படின்னு ஒரு விதி வாக்கியம் அதாவது சயணம் அந்த ஒரு குக்கிர சயணத்துல இந்த கூழாங்கல் இருக்கு இத வந்து போடணும் அதுல அது நினைக்கப்பட்ட கூழாங்கல்ல அஞ்சனம் செய்யப்பட்ட கூழாங்கலா அக்தான்னு சொல்ல இப்ப அஞ்சனம் பண்ணப்பட்டதுன்னு சொன்னால் அந்த அதுக்கு ஒரு ஒரு சாதனமான திரவியம் வரும் அதுவும் திரௌபிரவியமா இருக்கணுங்கிறது தெரியுது திரவ திரவியமா இருந்தால்தானே அதனால நினைக்க முடியும் திரௌ திரவியம்னு பாக்கிறதுக்கு அது ஜலமாக இருக்கலாம் காலாக இருக்கலாம் நெய்யா இருக்கலாம் எண்ணையா இருக்கலாம் எத்தனையோ நமக்கு ரோகத்துல பிரபுதமா இருக்கு என்ன திரவ திரவியம்னு அங்க அத்தாக சர்க்கராக அற்புதசாதி அவ்வளவுதான் இருக்கு இப்போ இப்போ எந்த திரவியம் நமக்கு சந்தேகம் இருக்கும் என்ன திரவியம்னு சொல்லாட்டா நமக்கு அனுஷா பண்ண முடியாது அனுசானம் பண்ற காலத்துல எந்த திரவியத்தை வச்சு இங்க அஞ்சலம் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியல விரிவாக்கத்துல சந்தேகம் இருக்கு இதை தீர்மானம் எப்படி பண்றதுன்னு கேட்டா அடுத்தபடியா ஒரு வாக்கம் வந்து கிரகம் ஏ கிருதத்தை பத்தி கிருதம் எப்ப ஏற்பட்டது தெரியுமா அப்படின்னு கிருதத்தை சோதரம் பண்ண வருது இந்த அர்த்தவாக்கத்தை வந்து கண்டுபிடிச்சு விடலாம் எதை வச்சு நீங்க அஞ்சலம் பண்ணணும் இங்க அஞ்சன சாதனமாக இருக்கக்கூடிய திரவியம் கிருதம் இல்லைன்னு சொன்னால் அகஸ்மாக் அந்த கிருதத்தை பற்றி வசத்தியா மேலே பேச வேண்டிய அவசியம் என்ன இல்லையா மேல்கொண்டு கிருதத்தை ஸ்தோத்திரம் பண்ணினத்துனாலேயே இங்க அஞ்ச சந்த விரிவாக்கியத்துல அஞ்சன சாதனமான திரவியம் கிருதம்தான் தீர்மானம் கிடையாது விரிவாக்கியத்துல கூட அர்த்தவாக்கத்தை பாரு அதோ அதை வச்சு சந்தேகத்தை நிகழ்த்தி பண்ண முடியும் திருப்பி கூட சொல்லலாம் ஒரு விரிவாக்கியம் இருக்கு விரிவாக்கியம் இருக்கு இல்லை அசவாத வாக்கியம் இருக்கு அந்த அசவாத வாக்கியத்தை இவங்க என்ன பண்ணுறதா ஸ்தோத்திரம் பண்ணுறதுதான் சொல்லுவேன் ஒரு ஸ்தோத்திரம் அது சாமாவ ஸ்தோத்திரம் பண்ணினா ஒரு பலம் ரிக்கா ஸ்தோத்திரம் ரிக்குனால சாமா இல்லாமல் ஸ்தோத்திரம்னா ஒரு பலம் இருக்கு அதாவது என்ன ஆச்சு ரிக்குனார ஸ்தோத்திரம் பண்ணிணா அசுராக தான் கொண்டுட்டா அசுராக சாமத்திரம் பண்ணினாக்க அசுறெல்லாம் வரல அப்படின்னு அச்சவா இருந்தது சோத்திரம் பண்ணுறதா இது பண்றதானு மந்தே இருக்கு ரெண்டு நிமிஷம் வர்ணன மண்ணெல்லாம் இருக்கு ரெண்டுக்கும் சத்தியா சொல்லலாம் இப்ப ஆமா இல்லாமல் சோத்திரம் பண்ணியா அசுரா வந்தா சொன்னா இந்த ரிக்கு இருக்கே இதுக்கு எப்பேற்பட்ட சாமர்த்தியம் அசுரால்லாம் முடிச்சு வருதுன்னு வச்சு பாரு அப்படின்னு சொல்லி ருக்க சோதரம் பண்ணிணதாகவும் சாமாவான் எந்த பண்ணினதாகவும் இங்கே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் சாமான் வந்தது அதனால அவ்வளவு சக்தி இல்லை அப்புறம் கட்டி வீட்டுக்கு வரக்கூடிய சக்தி சாங்க இல்லை அப்படின்னு சொல்லி நிறையா சொல்லலாம் இதை மாற்றி வச்சுக்கலாம் இந்த ரிக்கெல்லாம் சாமான் இல்லாம போச்சு ருக்கு மாத்திரம் தான் இங்க இருந்தது அப்புறம் எல்லாம் வந்துட்டா அபராளை தடுக்க தடுக்க நிறுத்த முடியல சாமாலாம் சோதரம் பண்ணினா எந்த கிட்ட எடுத்து பார்க்க முடியல அப்படின்னு சொல்றேன் விபரீதமாக அப்படின்னு சொல்றேன் காதப்பேயா நதி அப்படின்னு சொன்னா இது ரெண்டு விதத்திலும் அந்த நதியில காதாக குடிக்கிறதுல ஜலம் இருக்கு நமக்கு ஜலம் இல்லை காதாக குடிச்ச அளவுக்கு அவரும் அவாகமா ஓடிங்க அது பிரசந்த ரெண்டு சொல்ற மாதிரி இருக்கு பண்றதா பிரசங்க பண்றதா எப்படி அக்கவாதத்தாற்படுத்த நிர்ணயம் பண்றதுங்கிறது ஒரு அலிகரணம் அந்த அலிகரணத்துல என்ன சொல்றா இந்த சாமு அக்கவாதமா வந்திருக்கு சாமனா இருக்கு வீட்டானு அப்போ விதிக்கு அரசாதமா இருந்தால் அந்த விஜயத்தை சோத்திரமணி தானே இல்லையா அப்ப சாமாத ஸ்தோத்ரம்ன்றதுக்காகத்தான் இந்த விஜய் இந்த அரசவாதம் இருக்கு இல்லையானால் சாமாவ அனுஷ்டானம் சோத்திரமணி அசவாதம் வராமல் இருக்கிறது அப்பேற்பட்ட வக்தி சாமத்துக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி சோத்திரமன்றத்துக்காகத்தான் இந்த வாரம் வந்திருக்கு அர்த்தவாதத்திற்கு சந்தேகம் வந்தா விதியை வச்சுக்க நிறைய பண்றோம் அப்படி பார்க்கறது இங்க வரம்ப பிரம்மபுத்தன் பிரதிஷ்டா இது இது வந்து பிரதானமா பிரம்மத்தை தெரிவிக்கிறதா ஆனந்தமயத்துக்கு அங்கமாக ஆனந்தமேட்ட பிரதானமா வச்சு அது அங்கமா தெரிவிக்கிறதா சந்தேகம் இருக்கு என்னையும் பண்ணலாம் அப்படின்னு என்ன வருதுன்னு பார்த்தோம் தடப்பேச ஸ்லோகம் பதி இந்த ஸ்லோகம் யாரை பற்றி சொல்றதோ அவ அதான் வச்சு விடுவோம் தடப்பேசோ பதி ஆனந்தமயத்தை சொல்றதா சொல்றதா பிரம்மத்துக்கு சொல்றது திருப்பி திருப்பி பிரம்ம பிரம்மன்னு வருது அப்படியானால் பிரம்மபுஷம் பிரதானம் ஆனந்தமயம் பிரதானம் என்பது ஏன்னா இந்த வாக்கு சேஷத்தை கொண்டு பிரம்மபட்சம் பிரவே பிரதான இந்த சந்தேகத்திலே இதனால நிவர்த்தி பண்ணிக்கலாம் ஆனந்தமயம் பிரதானமா இருந்தால் அதெல்லாம் வேணும் அப்படி சொல்லியிருக்கணும் அப்படி இந்த யுக்தி எடுத்து சொல்கிறா அலோகே அனகு திருஷ்டிய ஆனந்தமயம் பிரம்மண ஏவ பாவாபாவ வேதனையோ குண குணம் அவன சன் சந்தமயம் பத்து சொன்னா அது தோஷம் இப்படி சொல்லி இருக்கிறதுனாலே பிரம்யதே பிரம்மபுத்திஷ்டா இது அத்த பிரனையேத்தம் இது இந்த வாக்கியம் தான் பிரதானமான பிரம்மத்தை கொண்டிருக்கிறது ஆனந்தமயத்தை ஆத்மஹா பாவாபாவ சங்காரிசா இன்னொரு வக்தி ஆனந்தமயத்தை பத்தி சொல்லியிருக்கிறதாக வச்சுக்கோமே வச்சுக்கவே முடியாது ஆனந்தமயத்தை பத்தி அது இருக்காதியான சந்தேகங்களை வர முடியாது ஏன்னா இந்த ஸ்கிருதி ஆனந்தமயக்கூடிய ஸ்வரூபத்தை நிரூபணம் பண்றது இந்த ஸ்வரூபம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு இந்த பிரியம் மோதம் பிரமோதம் இதுதான் நம்மளுடைய அனுபவத்துல இல்லையா நிறைய இருக்கு பிரியம் வரவே இந்தியாவை யுத்தமா நாம நம்மளை அனுபவிக்கிறோம் அப்பேற்பட்ட நாம் இருக்கோமா இல்லையான சந்தேகம் வரத்துக்கு சான்ஸே இல்லை தீர்மானமா தெரிஞ்சிருக்கிறதுனால அதனால பிரம்மயந்திரத்துக்கு ஆனந்தமயம்னு அர்த்தம் பெற்று ஆனந்தமயம் இருக்குன்னு சொல்றா இல்லைன்னு சொல்றாங்கிற சந்தேகத்துக்கு இடமே இல்லாததற்கு முன்னாலே ஆனந்தமயத்தை பத்தி இந்த ஸ்லோகம் தெரிவிக்கிறது ஒரு சமயம் இந்த ஸ்லோகம் ஆனந்த நேரத்தை பத்திதான் தெரிவிக்கிறது ஆனந்தமும் ஒண்ணுதானே அதனால பிரம்மஜுக்கான ஆனந்த நேரத்தை தான் தெரிவிக்கிறது இந்த ஸ்லோகம் ஒத்தாது ஏன்னா இந்த ஸ்ருதி ஆனந்தமயன ஸ்வரூபத்தை எப்படி தெரிவிச்சிருக்கோம் மோத பிரமோதா அவயவோ பேதமா தெரிவிக்கிறது இப்பேற்பட்ட ஆனந்தமயனுடைய ஸ்வரூபம் நமக்கெல்லாம் சந்தேகத்து விஷயம் இல்லாமல் தீர்மானமா இருக்குன்னு தெரிகிறதுனால அது இருக்காது இல்லையாங்கிற சந்தேகம் சிறுதி நிர்தேசம் பண்றது இது அனுபவன்னும் இது தெரியாதுல்ல அதனால இந்த இடத்துல பிரம்மத்தபதி தான் சொல்றது ஆனந்தமயத்தை பற்றி சொல்லல தீர்மானம் நிறைய ஆனந்தமயத்தை ஆத்மனா பாவாபாவசாத்தா பிரிய மோதாதி விசேஷண ஆனந்தமயத்த பர்வலோக பிரதித் துவாரா இதுல இருக்காது இல்லையாங்கிற சந்தேகத்திலே இடமே